ியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயகிரி நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று வீரத்துறவி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பயிரில்லை பற்றி கூறுகிறேன் விவேகானந்தர் சென்றிருந்தார் இயற்கை பண்ணை வீட்டில் தங்கினார் அங்கு நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டனர் ஒரு மாலையில் மைதானத்தில் விவேகானந்தர் நடைபயிற்சி மேற்கொண்டார் அவருடன் நண்பரும் நண்பரின் மனைவியும் நடந்து வந்தனர் அப்போது எதிர்பாராமல் ஒரு மாடு அவர்களை நோக்கி ஓடி வந்தது அதன் மூர்க்கத்தனம் கண்டு பயந்த நண்பரின் மனைவி பதட்டத்தில் மயங்கி விழுந்தார் மனைவியை தூக்க நண்பர் முயன்றும் முடியவில்லை அப்போது மாடு அவர்களை நெருங்கியதால் தன்னை குத்தி விடுமே என்ற பயத்தில் அங்கிருந்து தலை திறக்க ஓடினார் ஆனால் விவேகானந்தர் மன உறுதியுடன் அசையாமல் அந்த இடத்திலே நின்றார் மயங்கி கிடந்த நண்பரின் மனைவி நின்றிருந்த விவேகானந்தரை விட்டு விட்டு ஓடிச் சென்ற நண்பரை நோக்கிய அவரை பின்தொடர ஆரம்பித்தது உயிரை கையில் பிடித்தபடி ஓடிய நண்பர் அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டிடத்திற்குள் ஒளிவதற்கு நுழைந்தார் பண்ணை ஊழியர்கள் விவேகானந்தர் அங்கிருந்து நகர்ந்தார் நண்பர் ஆச்சரியப்பட்டார் இதற்குள் நண்பரின் மனைவி மயக்கம் தெளிந்து எழுந்தார் ஆபத்தான நேரத்திலும் பயமின்றி உறுதியாக எப்படி உங்களால் என்று கேட்டார் நண்பர் புன்னகைத்த விவேகானந்தர் நான் வித்தியாசமாக ஒன்றும் செய்யவில்லை வருவது வரட்டும் துணிந்து நிற்கலாம் என்று உறுதியுடன் இங்கேயே நின்று விட்டேன் ஓடுபவரை கண்டால் விடாமல் துரத்துவது விமிருகங்களின் குணம் அதனால் தான் மாடு என்னை விட்டு ஓடிய உங்களை குறிவைத்து துரத்தியது என்றார் விவேகானந்தரின் துணிச்சல் கண்டு வியந்தார் நண்பர் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே நிசாதிக்க பிறந்தவன் புரிந்த நேன் எதையும் வெள் என பிறருக்கு அறிவுறுத்தியதோடு தானும் வாழ்வில் கடைபிடித்தவர் வீரத்துறவி விவேகானந்தர் நன்றி